தலைப்பு எழுபத்து ஒன்று மூவகை ஞானம் ஞானமென்பது மூன்று வகைப்படும் அவை உபாயஞானம் உண்மை ஞானம் அனுபவ ஞானம் இவற்றின் தாத்பரியம் நட்சத்திர பிரகாசம் போல் தோன்றிய ஜீவ அறிவே உபாயஞானம் சந்திரப்பிரகாசம் போல் தோன்றி அறியும் ஆன்ம அறிவே உண்மை ஞானம் எல்லா வஸ்துக்களையும் தெரிந்து அனுபவிக்கச் செய்கின்ற சூரிய பிரகாசம் போன்ற கடவுள் அறிவே அனுபவஞானம் ஒரு வஸ்துவை அதன் நாம ரூபமின்றி காண்பது இந்திரிய காட்சி இந்திரிய அறிவு கூடமாக அறிதல் கரண கரண அறிவு இன்னதென்று தெரிதல் ஜீவக்காட்சி ஜீவ அறிவு எதையும் தானாக அறிதல் ஆன்மக்காட்சி ஆன்ம அறிவு இதற்கு தோன்றும் அறிவு ஒன்று தோற்றுவிக்கும் அறிவு ஒன்று பதி அறிவு ஒன்று அதலால் ஒரு வஸ்துவினத்தில் பற்றுதல் அவா அதை அனுபவிக்க வேண்டுமென எழுந்தது ஆசை அதன் மயமாதல் காமம் அதை தன்வசப்படுத்த எழுவது மோகம் எந்த வஸ்துவிடத்திலும் மோகமாதிகள் இன்றி அவாமயமாய் நிற்றல் வேண்டும் சிறு குறிப்பு ஞான வகை உபாயஞானம் ஜீ அறிவு நட்சத்திர பிரகாசம் உண்மை ஞானம் ஆன்ம அறிவு சந்திர பிரகாசம் அனுபவ ஞானம் கடவுள் அறிவு சூரிய பிரகாசம் உபாய ஞானம் என்பது நட்சத்திர பிரகாசம் போல் தோன்றிய ஜீவ அறிவு உண்மை ஞானம் என்பது சந்திரப்பிரகாசம் போல் தோன்றிய ஆன்ம அறிவு அனுபவ ஞானம் என்பது எல்லா வஸ்துக்களையும் தெரிந்து அனுபவிக்கச் செய்கின்ற சூரிய பிரகாசம் போன்ற கடவுள் அறிவு ஆகையால் கடவுளை ஆன்ம அறிவை கொண்டு அறிய வேண்டும்